ஒருவர் தன் சகோதரரை அவரின் கையை விட்டு நழுவி அந்த சகோதரரை வெட்டிவிடக்கூடும் இதனால் நரகின் படுகொழியில் அவர் விழ நேரிடும் என்பதை அவர் அறிய மாட்டார் என்று நம்பி செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்று ஏழு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒருவர் தன் சகோதரரை இரும்பு தடியால் மிரட்டி காட்டினால் நிச்சயமாக மாணவர்கள் அதை அவர் கீழே போடும் வரை அவரை சபி அவரை சாபமிடுவர் அந்த சகோதரர் தன் சொந்த உடன் சகோதரராக இருந்தாலும் சரியே என்று அபுல் காசிம் சல்லு அரை அவர்கள் கூறினார்கள்